அசன்னேவசவதி அஸ்தி பிரம்மேதி சேத்வேத சந்தமேனந்தோ விதுரிதி இது உபனிஷத் வாக்கியம் யாரொருத்தன் பிரம்மத்தை இல்லை என்று பேசுகிறானோ இல்லை என்று உணர்கிறானோ அவன் அசத்து அசத் பிரம்மேதி சேத்வேத சந்தமேனந்தோ விதுருதி யாரொருத்தன் பிரம்மத்தை உண்டு இது உளது என்று ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் சத்துன்னு சொல்லப்படுகிறான் பிரம்மத்தை இல்லை செய்பவன் வேதங்கள் பிரமாணங்கள் ஆகாதுன்னு சொல்லுபவன் அசத்து யாரு பிரம்மத்தை உண்டு ஏற்றுக் கொள்ளுகிறானோ காரண காரியங்களை ஆராய்ந்து ஒத்துக்கொள்ளுகிறானோ அவன் சத்துன்னு கொண்டாடப்படுகிறான் அசத்வா இத ஆசீத் அதற்கான் சாஸ்திரம் சொல்றது என்றோ இருந்தது பிரம்மம் என்றும் இருப்பது பிரம்மம் அந்த பிரம்மத்தை உணர்த்துவது வேதங்கள் மட்டுமே அந்த வேதத்தை பிரமாணம் ஏற்றுக்காதவர் பாப புண்ணியங்களை ஒத்துக்கொள்ளாதவர் கர்மத்தாலே மறுபெறவி என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிரம்மே அனைத்து ரகையும் படைத்தது என்றும் புரிந்து கொள்ளாதவர்கள் இவர்களெல்லாம் நாஸ்திகவாதிகள் இது ஆஸ்திக நாஸ்திகர்களாது உள்ளூர எல்லாம் நாசிக்கமே பேசிந்து நானே நானே நானே ஈஸ்வரன் சொல்லிக்கொண்டு ஆனா வெளி வேஷத்துக்கு அஸ்தி அஸ்தி என்ன ஆர்த்திகாதம் பண்றான் ஆத்திக நாத்திகர் சாதித்தார் கடந்த நாள் ஒரு பாசரம் மணவாழ மாமன்கள் சொன்னேன் நற்கலையில் நன்னெரிசேர் ஆர்த்திகரும் நாசிகர்னு முதல்ல சொல்லிட்டார் இதெல்லாத்தையும் இல்லேன்னு சொல்றவா நற்கலையில் நன்னெரிசேர் ஆர்த்திகர் நற்கலை வேதங்கள் நன்னெறி அந்த வேதங்கள் காட்டிருக்கிற உயர்ந்த தர்ம மார்க்கம் அந்த தர்ம மார்க்கத்தில் நற்கலையில் நன்னெரிசே ஆஸ்திகர் அப்ப வேதம் காட்டின தர்மத்தை வேதம் சொல்லின மார்க்கத்தை உண்மை என்று ஏற்றுக்கொள்வது உண்மையான ஆஸ்திகம் அது அதை பிறழ்ந்து பேசுகிறானே உண்டு உணவு சொல்றாரா உள்ள ஒண்ணு சொல்றாரு வெளிய ஒண்ணு சொல்றார் இதெல்லாம் ஆஸ்திக நாஸ்திகர்கள் இப்ப இந்த நாஸ்திக்கவாதம் என்ன சொல்லும் அதில் இருக்கிற குற்றங்கள் என்ன அது ஏன் ஒவ்வாமை ஏற்படுறது ஒவ்வாமைங்கிறது தான் இது ஒண்ணு முரண்பட்டு இருக்குங்கிற மொழியம் என்ன சொல்லலாம் இந்த உலகம் கடவுளாலே படைக்கப்பட்டதில்லை கடவுள் என்பவர் ஒருத்தர் கிடையாது நாம் ஏதோ வேதத்தில சொன்னி செஞ்சுட்டோம்னா பாபம் வரும் அதன்படியே செய்தா புண்ணியம் வரும் அப்படிங்கறதும் கிடையாது இந்த லோகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை இங்கிருந்து பரலோகம்னு போவதே கிடையாது ஆத்மா உடல விட்டு பிரிந்து போகும் இன்னொரு பிறவி எடுக்கும் என்பதும் கிடையாது இதெல்லாம் நாஸ்திகவாதம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளாக உள்ளன இது ஆச்சரியமா சமாதானம் சொல்லியிருக்கார் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் பிரம்மம் உலகத்தை படைத்தது இது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம் வேதங்கள் சொல்லுகின்றன பிரம்மன்தான் உலகத்துக்கெல்லாம் காரணம் எதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி காரணமோ யார் அழிக்கிறானோ யார் காக்கிறானோ அவன் தான் உலகத்துக்கெல்லாம் அவன் தான் ஜதத்காரண வஸ்து படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்றையும் செய்கிறான் பிரம்மமே காரணம் இது உபனிஷத்துக்கள் ஓதுகுந்தன ஆனா சாதாரணமா நாஸ்திகர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பிரம்மம் ஒன்றில்லை அது ஒரு நாளும் நமக்கு காரணமாக முடியாது பின்ன எது காரணமாகணும் முதல்ல ஒண்ணுச்சுக்கோ ஒண்ணு நாம் எல்லாரும் இங்க இருக்கிற மூலியம் நம்ம எல்லாருக்கும் காரணம் ஒண்ணு இருக்கணுமா காசு ஒண்ணு இருக்கு அப்ப எஃபக்ட் ஒண்ணு இருக்கணுமா வேண்டாமா மண்ணு பானை இருக்கு அப்ப மண் இருக்கணுமா இல்லையா தங்க செங்கலி போண்டிருக்கேன் தங்கம் இருக்கணுமா இல்லையா அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும் மூலயம் காசு அண்ட் எஃபெக்ட் எப்பவும் சேர்ந்து தான் இருக்கும் எஃபெக்டே இல்லாத காசு இருக்காது காரணம் இல்லாமல் காரியம் உருவாக முடியாது அப்ப ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்களை பாத்து கேட்பா பிரம்மம் காரணம் இல்லேன்னு அப்ப எது காரணமாக உடனே அவன் கேக்குறான் காரணம் பதில் சொல்லிடலாம் இல்லாம காரியம் வரவே வராது மண் பானை வராது பஞ்சு வேட்டி வராது காரணம் இருந்தா தானே இப்ப எனக்கு யாரான கோவம் மூட்டணும் கோவம் மூட்டை தூங்கி விடுற அளவு இருந்தா தான் கோவப்படுவேன் நான் விசாம தூங்கிட்டு இருக்கேன் திடீர்னு எழுந்து உட்காந்து கோவப்படுவேன் அப்படி பண்ண மாட்டாங்க சொல்லி அப்ப ஏதோ ஒரு காரணம்னு உள்ளது அப்ப காரண காரியங்கள் சேர்ந்துதான் இருக்கணும் நாங்க பிரம்மத்தை காரணம் இருக்கே அவைகள் தான் காரணங்கள் அதாவது பிருத்தவியாப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் நிலம் இருக்கிறது நீர் இருக்கிறது காற்று இருக்கிறது நெருப்பு இருக்கிறது மண் இருக்கிறது இவைகளே காரணங்களா இருக்கட்டும் அதை வச்சுன்னு தானே லோகத்துல எல்லாமே படைக்கப்படுறது நெருப்பு காற்று தண்ணீர் இது முதலானவள கலந்துட்டா எல்லா பொருளும் படைக்கப்பட்டு முல்லியும் அப்ப அதுகளே காரணம்னு சொல்லிட்டா என்ன இல்ல இதுகள்லாம் எதுல இருந்து தோன்றிட்டு மூல பிரகிரு அந்த பிரகிருதி சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த இந்த பிரபஞ்சத்துக்கு முழுக்க அவ்வளவு பெரிய பிரகிருதி அதையே காரணம்னு சொல்லிட்டா என்ன அதுதான் காரணம்னு அவர்கள் வாதம் இத பத்தி தான் பிரம்மசூத்திரத்திலே பிரம்மசூத்திரம் வேதவியாசர் அழுத்தினர் உபனிஷத்தனுடைய கருத்துக்களை எல்லாம் ஒரு வாத பிரதிவாதம் கோர்ட்டு சீன் போல வச்சிருக்கார் ஒரு ஒரு அதிகரன் இருக்கும் இது இப்படினு ஒருத்தர் சொல்லுவார் அது தப்புன்னு வேதவியாசர் சொல்லுவார் போல ஆக்ஷபிப்பார் அவளுக்கு எல்லாம் சமாதானம் சொல்லி இதுதான் இதுக்குதான் பூர்வபக்ஷம் சித்தாந்தம்னு பேர் பூர்வபக்ஷம் முன்னாடி இருக்கிறா பேசுற வாதி பிரதிவாதின்னு சொல்லியா ஒருத்தர் தங்கருத்தை எடுத்து வைக்கிறார் பிரம்மம் காரணம் அல்ல பிரம்மத்தை வேண்டிய அவசியமும் கிடையாது பின்ன எது காரணம் பிரகிருதி காரணம் பஞ்சபூதங்கள் காரணம் அணுக்கள் காரணம் இதுகளையே காரணம்னு சொல்லிடு படலாமே என்னவர் சொன்னார் உடனே ஆஸ்திரிகர்கள் என்ன கேப்பாள்னா எப்படி அத்த காரணம் சொல்லிடுவாய் அதுக்கேதான் நீ ஆர்குமெண்ட் சொல்லு நீ சொல்லேட் பண்றதுக்கு என்ன வச்சிருக்கே அப்படின்னு கேக்கணும் அவருடனே பதில் சொல்லுவார் பிரம்மம் காரணம்னு சொல்லினால் அப்ப அது ஒட்டு வரலைப்போ மண்ணால குடம் மண்ணா மண்ணு குடமாத்தானே இருக்கணும் தங்கத்தால குடம் மண்ணா தங்க குடமாத்தானே இருக்கணும் மண் குடம் மண்ணா அது தங்க கூட மாட்டா இருக்குமா இருக்கா சொல்லியூல நூல் வேட்டியாக என்ன பண்பு உள்ளதோ காரியத்தில் அதே பண்பு தான் இருக்கும் இதே சொல்றது சர்வ மிருண்மயம் விஜாத்தம்யாத் ஒரு மண்ண தெரிஞ்சுக்கிட்டா அதுல இருந்து எல்லாத்தையும் அப்ப மண்ணின் தன்மை காரணத்தின் தன்மை காரியத்தில் இருக்க வேண்டும் உண்மை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஆம் ஏற்றுக்கொள்கிறோம் காரணத்தில் இருக்கிற தன்மை காரியத்தில் வந்தாகணும் காசில் இருக்கிற தன்மை பண்பாடு என்னவோ அந்த பண்பு எஃபெக்ட்லயும் வந்து தான் ஆகணும் இங்கேதான் இடிக்கிறது இப்போ என்ன லோக்கத்தில் புத்தகம் இருக்கு கடிகாரம் இருக்கு உடம்பு இருக்கு வேட்டி இருக்கு கண்ணாடி இருக்கு தோடு இருக்கு மோதலம் இருக்கு இது இத்தனைக்கு அறிவு கிடையாது சொல்லியும் ஞானம் இல்லாது மோதலத்துக்கு ஞானம் உண்டா சங்கரி ஞானம் உண்டா வேஷ்டி ஞானம் உண்டா இதெல்லாம் ஞானம் இல்லாம இருக்கு பிரம்மமோ ஞானத்தோட உள்ளதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் நீங்கள் ஆசிரியர்கள் பிரம்மமோ ஞானத்தோட இருக்கிறதா சொல்றீர்கள் அப்ப ஞானமுடைய பிரம்மத்தை காரணமாக வைத்தால் ஞானமில்லாத உலகம் எப்படி உருவாகும் காரணத்தில் இருக்கிற தன்மதான காரியத்துல வந்தாகணும் ஞானம் உண்டே பிரம்மத்துக்கு ஆனா லோகத்தில் இருக்கிற உடம்புக்கோ கடிகாரத்துக்கோ புஸ்தகத்துக்கோ அறிவு இருக்கிறதா தெரியலையே அப்ப அறிவற்ற அறிவுள்ள காரணத்திலிருந்து அறிவற்ற காரியம் உருவாகுமா உருவாகாது அதனாலதான் நான் சொல்றேன் பஞ்சபூதங்களை காரணமாக்கிவிட்டா நிலம் நீர் காற்றுக்கும் அறிவு கிடையாது அறிவு கிடையாது அப்ப அறிவற்ற பொருள் இருந்து அறிவற்ற பொருள் உருவாச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாமே இதுக்கு எதுக்கு பிரம்மம் பிரம்மத்தை காரணம்னு சொன்னா ஒவ்வாமை ஏற்படுகிறது என அறிவுள்ள பிரம்மத்திடத்திலிருந்து இத்தனை அறிவற்ற பொருட்கள் உருவாகுமா என்று கல்வி இதத்தான் பிரம்மசூத்திரத்திலே வேதவியாசர் பதில் சொல்றார் அசப்தம் அசப்தம் அசப்தம் சொல்லப்பட்ட மூல பிரகிருது ஏனெனில் அதற்கு சங்கல்ப சக்தி இல்லாதபடியால் இதை படைக்கணும் படைக்கணும் இத்தனை பேசுனே அதுல இன்னொரு ஆங்குள விட்டுட்டோம் இன்னொரு கோணத்தையே விட்டுட்டோம் உன்னை படைக்கணும்னு சொல்லணும்னு வச்சுங்க யார் படைப்பாளியா இருப்பார் மண்ணு குடம்னு பார்த்தோம் பஞ்சு வேட்டின்னு பாசம் தங்கம் சங்கிலின்னு பாத்தோம் ஆனா அதுக்கு நடுவுல இன்னொருத்தர கோட்டை ஊத்துட்டோம் நம்ம இந்த மண்ணை வச்சுன்னு பண்றதுக்கு ஒரு குயவன் வேணுமே தங்கத்தை வச்சுன்னு பண்றதுக்கு பொற்கொள்ளர் வேணுமே வேட்டிய நெய்யறத்துக்கு ஒரு நெச்சவாளி வேணுமே இப்ப பஞ்சு தானேவா வேட்டி ஆயிடுச்சு மண் இருந்தது தானேவா குடம் ஆயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் ஆகாது அப்ப இயற்கையில இருக்கிற எது ஏதோ தாங்களே சேர்ந்து சேர்ந்து எல்லாம் பொருளை உருவாக்கவே முடியாது குறுக்க அறிவிருக்கிற ஒருத்தர் இருக்கணும் அறிவுள்ள குயவன் அறிவுள்ள தச்சன் அறிவுள்ள பொற்கொள்ளன் அவர் அறிவற்றை இந்த மூலப்பொருளை கொண்டு அறிவற்றை இந்த கொடத்தை பண்ண போறேன் அறிவில்லாத மண்ணை கொண்டு அறிவில்ல கொடத்தை பண்ண போறேன் அப்படின்னு அறிவுடையவர் சொல்லிட்டு இருக்கார் அப்ப இதுக்கு கருத்தான் ஒருத்தர் வேணும் யாரான்னு ஒருத்தர் பண்றவருந்தாகணும் அப்ப ஒரு பொருளை இன்னொரு பொருளா உருவாக்கணும்னாலே அப்ப அறிவுடையவன் வேணும் அவன் சங்கல்பம் எடுத்துக்கணும் அவர் என்னன்னு இப்ப ரெசால்வ் பண்ணிக்கிறார் என்ன சங்கல்பம் எடுத்துக்கிறார் மண்ணை கொண்டு குடத்தை பண்ணுவேன் அதை சொல்ல வேண்டாமா இப்ப இயற்கையே எல்லாத்தையும் உருவாக்கிடும்னா அது நீருக்கு அந்த சங்கல்பம் கிடையாது அறிவு கிடையாது படரசமாக போறேன் நான் தண்ணீர்ல இருந்து இன்னும் உருவாக்க போறேன் சொல்லாதே எனக்கு அறிவு கிடையாதே அப்ப அறிவிற்கு தன்மை இருக்கணும் அறிவு இருக்கணும் அறிவு சங்கல்ப சக்தி இருந்தாலே ஒழிய பொருட்கள் எதுவுமே உருவாக்க முடியாது அதுக்கு காரணத்தம் வரவே வராது பிரம்மத்துக்குத்தான் சங்கல்ப சக்தி உலகம் பிரம்மன் தான் சங்கல்பிக்கும் நான் அனைத்தையும் படைக்க போகிறேன் நான் பலபடிகளாக ஆகக்கடவேன் பகுசிய சங்கல்பாஸ்திர சங்கல்பித்து நான் உருவாக்க போகிறேன் யார் உறுதி எடுத்துக்கிறாரோ அப்பதான உலகம் உருவாகும் எப்படி தண்ணீர் நிலமும் நீரும் உறுதி எடுத்துக்குமா எடுத்துக்காதே அவருக்கு தான் அறிவே அப்ப அறிவிருப்பவன் தான் படைப்பாளி ஆக அறிவில்லவர்கள் படைக்க முடியாது நாம எல்லாத்தையும் இயற்கை தலையில இப்ப மரமும் மரமும் பேசி வச்சிருந்தா என்ன பேசுது அப்படி தெரியலையே இப்போ மலையும் மலையும் பேசி வச்சிருந்தா என்ன பேசுது இல்லையே லோகத்தை உருவாக்கினத்துக்கு அதீத்த அறிவுடைய ஒருத்தந்தான் இருக்க முடியும் அவன்தான் காரணமாக இருக்க முடியும் அதனால இயற்கை பிரதானம் மூல பிரகிருதி இவைகள காரணம் ஏன்னா சங்கல்பிக்கிற சக்தி அறிவு கிடையாது அறிவுடையவன் தான் சிருஷ்டிக்கிறதுக்கு முடியும் உடனே அடுத்த ஆட்சேபம் வந்தது வாஸ்தவம் ஒத்துக்கிறோம் பதில் வரலையே காரணத்தில் இருக்கிற தன்மை காரியத்தில் இருக்க வேண்டும் அப்ப பிரம்ம தடத்தில் அறிவு இருக்கு ஆனா படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் அறிவிலை எப்படி இந்த பிரம்ம பிரபஞ்சத்துக்கு காரணமாகும் என்று நாட்டிகர்கள் கேட்கலாம் அதுக்கு பதில் ஆச்சரியமா சொன்னி இதுல உன்னுடைய மூல பிரகிருந்து உலகம் உருவாச்சுன்னு சொன்னேன் ஐந்து பூத்தங்களிலிருந்து உலகம் உருவாச்சுன்னு சொன்னாய் அதுதானே இடிக்கிறது இப்போ ஏன்னா ஐந்து பூத்தங்களுக்கு அறிவே கிடையாது உருவாகி இருக்கிற உலகத்துல நாம இத்தனை பேர் அறிவோட இருக்கமே எனக்கு அறிவு இருக்கு இவருக்கு இருக்கு இவருக்கு இருக்கு உங்களுக்கு அறிவு இருக்கு ஒத்தத்திற்கு இப்ப நம்மள எல்லாரும் நிலமும் நீரும் காற்றும் உருவாக்கிட்டு சொன்னா அதுகளுக்கு அறிவு கிடையாது ஆனா நமக்கு அறிவு அப்ப அறிவற்ற மூலப்பொருளிலிருந்து அறிவுள்ள நாம் அத்தனையும் படைக்கப்பட்டிருக்கோம் நீ சொல்றதும் ஒத்து வரலையோன்னு அறிவுள்ள பிரம்ம தடத்திலிருந்து அறிவில்லாத பொருட்கள் உருவாகாது ஒவ்வாதுன்னு நீ சொன்னா ஒவ்வாதமும் ஒவ்வொல்லையே போன அறிவில்லாத நிலம் நீரில் இருந்தோ மூல பிரகிருத்தியில் இருந்தோ அறிவுள்ள ஆத்மாக்களும் நாம் அனைவரும் திருப்பகம் அவருடனே சொன்னார் கேள்விக்கு பதில் கேள்வி கேட்கறது பதிலாகிடாது உங்க வாதத்தை முதல்ல சரிப்படுத்துங்க அப்படின்னு அவர் சொன்னார் தாராளமாக சொல்லலாமே பிரம்மம் பிரம்மத்தோட பிரகிருதி கூடி இருக்கிறது பிரம்மம் அதீத அறிவு படைத்ததா இருக்கு அது இடத்துல சேத்தனம் அச்சேதனம் சித்து அசித்து மூல பிரகிரு ஜீவாத்மாக்கள் இவர்கள் அனைவரும் கூடி உள்ளார்கள் பிரம்மங்கிறது விசிஷ்ட பிரம்மொழியோ விசிஷ்டம் நாள் சித்தோடும் அசித்தோடும் கூடியிருப்பதுதான் பிரம்மம் சித்துங்கிறது அறிவுள்ள ஆத்மாக்கள் அசித்துங்கிறது அறிவற்ற ஜடப்பொருட்கள் இந்த ஜட பொருட்களும் பிரம்மத்தோட சேர்ந்திருக்கும் அறிவு இருக்கிற ஜீவாத்மாக்களும் பிரம்மத்தோட சேர்ந்திருப்பா அப்ப பிரம்மம் அறிவுள்ள பொருட்களோடும் அறிவில்லா பொருட்களோடும் எப்போதும் கூடியிருக்கும் அந்த பிரம்மம் மாறுதலை அடைந்து தான் உலகமா உருவாருப்போ உருவாகி இருக்கிற உலகத்தில் அறிவோடு இருக்கிற தவங்களும் இருக்கு அறிவற்ற தத்துவங்களும் இருக்கு அப்ப சரியா போச்சு பாத்தியா காரணமான பிரம்ம தடத்தே அறிவுள்ளதும் இருக்கு அறிவில்லாதும் இருக்கு காரியமான பிரம்ம தடத்தே இருக்கு அறிவில்லாத இருக்கு அப்ப காரணத்தில் இருக்கிற பண்பு காரியத்துல சரியா இருக்கு ஆகையால் பிரம்மம் காரணம் சொல்றதுதான் ஒத்து வருமே தவிர இந்த பிரகிருதி காரணம் சேதனா சேத்தனங்கள் தாங்களே காரணம் தாங்களே படைத்துக் கொள்ளும் என்பது ஒத்து வராது ஆகையால் தான் இந்த வாதத்துல பெரும் குற்றம் உள்ளது அப்புறம் நாஸ்திகவாதம் நிற்கவே நிற்காது இல்லையிலேன்னு சொல்லுண்டோம் நாம உருவாயிருக்கமே நாம உருவாகணும்னா கண்டிப்பா ஒருத்தர் உருவாக்கி தான் இருக்கணுமே உருவாக்கி இருக்கிறார் வேதம் ஓதுகின்றதே அதை நாமளா உருவாகிட முடியாதுன்னு தெரியறதே ஆத்மாக்களால படைக்க முடியாதுன்னு தெரியறதே அறிவு இருந்தா தானே உருவாக்கணும் ஜீவாத்மாவுக்கு அறிவு இருக்கே அவரே உருவாக்கிட்டு போறாரு வழியே பாத்துக்கிறதுக்கே இவருக்கு தெரியலே புறத்தியாரும் உருவாக்கிட்டு வந்து பிரம்மன் தான் காரணமா இருக்கு அது அகில ஜகத்துக்கும் காரணமாய் அதுவே சிருஷ்டி சிதி சம்ஹாரம் ஆகிய அனைத்துக்கும் காரணமா இருக்கு இத வேதங்களும் சொல்லிடுச்சு நம்மால உணர்றதுக்கு முடியறது வாத பிரதிவாதங்கள் தற்கரீதிய லாஜிக்கலா பார்த்தாலே இதை தாராளமா ஸ்தாபிச்சிட முடியும் அனைத்தும் போது அப்படின்னு பேசினால் அது மூர்கத்தனம் அதத்தான் இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றாரு நாலாவது கல்வி நூத்தி அஞ்சாவது கல்வியும் நாஸ்திகா கஷ்ட உச்சதே கஹா மூர்க்கஹா பதில் வந்தது நாஸ்திகா மூர்க்க உச்சதே பரலோகம் கிடையாதுன்னு பேசுறாரு எல்லாமே இருக்குன்னு சாஸ்திரத்திலையும் தெரியுது நான் போறேன்னு தெரியுது பாப புண்ணியங்களுடைய தெரியுது உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது தெரியுது ஆனாலும் இல்லைங்கிற அனு்தான் அப்படி சொல்லப்படுகிறார்கள் நூத்தி நாலு நூத்தி அஞ்சு நிறைய வாதங்கள் பிரதிவாதங்கள் உண்டு நீங்க தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க நாம எவ்வளவு தூரம் உறுதியான ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கும் சனாதன தர்மம் எத்தனை நிலை விளங்குகிறது அந்த கான்பிடன்ஸ் நமக்கே வந்துடும் அப்படின்னா பல பேர் இடத்துல நாம எடுத்து பேசலாம் இந்த கேள்வி எல்லாம் திருப்தியா இருக்கும் அவர்களும் இந்த யக்ஷபிரஸ் உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன்